कारणोपाधिरुच्यते அனவிதா்வாச்சணோபாதிருச்சியம் ஆனமவார அந்ய விதையர்வாச்சி உபாதித்தம் ஆமாமவார ரொம்ப அழகாக டெவலப் பண்ணுறாச்சாரியர் நமக்கு பத்து பதினோராவது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தது ஆத்மா நிருபாதிகா ஆத்மா உபாதிகள் அற்றதுன்னு பார்த்தோம் அதுக்கு விளக்கமும் பார்த்துருக்குறோம் இப்போ உபாதியை பற்றி இப்போ சொல்கிறேன் இப்போ வார்த்தை உபயோகப்படுத்திருக்காரு இந்த ஸ்தூல சரீரம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மாவுக்கு ஸ்தூல உபாதின்னு ஸ்தூல சரீரம் உபாதி உபாதிக்கு லக்ஷணம் சொல்லியிருக்கேன் உப சமீபே ஸ்தித்வா உப ஆதீயத்தே சுயான் தர்மான் இது உபாதி எந்த ஒரு வஸ்துவானது எந்த ஒரு வஸ்துவுக்கு பக்கத்தில் போய் தன்னோட தர்மத்தெல்லாம் அது மேலே ஏற்றி அந்த தர்மத்தை மறைக்கிறதோ அதுக்கு பேர் உபாதின்னு பேர் இதெல்லாம் என்னை மறைக்கிறது என்னுடைய உண்மையை இதெல்லாம் மறைக்கிறது இந்த உபாதிங்கிற பதத்துக்கு சரியான தமிழ் சொல்லெல்லாம் சொல்ல முடியாது தடையா என்னெல்லாமோ வார்த்தையெல்லாம் போட்டு பார்க்குறாங்க ஒன்றும் புரிகிறது இல்லை உபாதியை உபாதின்னே புரிஞ்சிக்கிறது தான் நல்லது அதுக்கு நான் சொன்ன உதாரணத்தை மறக்கக்கூடாது ஸ்படிகலிங்கத்துக்கு பின்னால் ஒரு நீல வஸ்திரத்தையோ இதையோ வச்சோம் ஆனால் அந்த ஸ்பட்டிகம் நீளமாக தெரியறதுக்கு சிகப்பாக தெரியறதுக்கு காரணம் என்ன அந்த வஸ்திரம் இதுலேயே அந்த ஸ்லோகம் ஒன்று வரப்போகிறது இந்த பாருங்கள் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் பாருங்கள் பஞ்ச அடுத்த ஸ்லோகம் தான் பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மய இவஸ்தா சுத்தாத்மா நீல யோகேன ஸ்பட்டிகோ யசா அவரே சொல்ல போகிறார் அப்போ உபன்னு சொன்னால் சமீப்பேன்னு அர்த்தம் ஆதீயத்தேன்னு சொன்னால் தன்னோட தர்மங்களை ஏற்றி மறைக்கிறதுன்னு அர்த்தம் மறைப்பு உபாதிங்கிறது உண்மையிலேயே மறைப்பாக இருக்கிறது இந்த ஸ்தூல உபாதி ஸ்தூல சரீரம் ஸ்தூல உபாதி சூக்மசரீரம் சூக்ம உபாதி காரணசரீரம் காரண உபாதி ஆகா இந்த சரீரத்தை உபாதிங்கிறோம் எவனாச்சே சொல்லலாம் சூல சரீரோபாதி சூக்ஷ்மசரீரோபாதி காரணசரீரோபாதி அவர் அதை காரணசரீரோபாதின்னு போடாமல் காரண உபாதின்னு சொல்கிறார் அவர் அதுக்கு லட்சணம் சொல்கிறாங்க அநாதி அவித்யா அநிர்வாட்சியா மூணுதான் சொல்கிறார் எப்போ இருந்தால் ஆரம்பம்னு தெரியாது அவித்யா அஜானம் இந்த அறியாமை இருக்கே அறியாமையைத்தான் காரண காரணசரீரமாக சொல்கிறார் இதை வந்து அனிர்வாச்சியம்னு இன்னொரு பதம் போட்டிருக்கார் அனிர்வாச்சியம்னு சொன்னால் நிர்வச்சனம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இது இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாது இதுக்கு நீங்கள் பிரமாணம் வேணும்னா பகவத்கீதை பதினஞ்சாவது அத்தியாயத்துக்கு போகணும் न रूपम सेह तथोपलभ्यते ना न चादी नश्वत्थम सुविूमूलम असंगशस्त्रेण दृढ़ हम चल न रूपम सेह तथोपलभ्यते विचार पड़ी ना इलाम प नक मुड़व न च आदि இதுக்கு தொடக்கமும் இல்லை நச்ச சம்பிரதிஷ்டா இது நெலச்சும் நிற்காது நம்முடைய அறியாமையத்தான் காரணசரீரம்னு சொல்கிறோம் அறியாமையைத்தான் காரணசரீரம்னு சொல்கிறோம் இந்த அறியாமை உள் பொருளாக இல்பொருளான்னு சொன்னால் ஆராய்ச்சி பண்ணினால் இல்பொருளாகிடுறது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னால் உள் பொருள் மாதிரி இருக்குது ஆனால் அது உண்மையிலே இருப்புடையதாக இருப்பற்றதான்னு விளக்கி சொல்ல முடியாது நமக்கு அதை நீக்கிறதுல தான் நோக்கமே தவிர அது எப்படி வந்தது இந்த அஜ்ஞானம் எப்படி வந்தது எப்படி வந்ததுன்னு கேட்டுருந்தா கேட்டுண்டே இருக்க வேண்டிதான் நோய் எப்படி வந்ததுன்னு பார்த்தா ஓரளவுக்கு காரணம் சொல்லலாம் அதுக்கு காரணத்தை மூல காரணத்தை கண்டுபிடிக்க போனோமானால் முடியவே முடியாது ஏன் எப்படி வந்தது நீ இப்படி கண்டதெல்லாம் சாப்பிட்டதுனால வந்தது நான் ஏன் கண்டதெல்லாம் சாப்பிட்டேன் அது வந்து உனக்கு புத்திக் கோளாறுனால எனக்கு ஏன் புத்திகோளாறு வந்தது புத்திகோளாறு வந்தது நாம் பண்ண பாவம் அப்படி என் வேறு என்ன சொல்ல முடியும் கடைசியில் புத்திக் கோளாறு எதுனால வந்தது தெரியாது கடைசியில் ஒரு இடத்துல போய் நம்ம என்ன சொல்ல போகிறோம் தெரியாதுன்னு சொல்ல அப்போ தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமான்னா தெரியாதுங்கிறத தெரிஞ்சிக்க முடியாது தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு தான் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர தெரியாததை தெரிஞ்சிக்கிறதாக தெரிஞ்சுக்க முடியாது தெரியாதுங்கிறத தெரியாதுங்கிறதாகத்தான் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் அனாதி என்ன அர்த்தம் அது வந்து காரணமற்றது அப்படின்னு அர்த்தம் அவித்தியான்னா என்ன அர்த்தம் விச்சாரம் பண்ணினா இல்லாமல் போவது அதனால்தான் அவத்யான்னு போட்டார் ந வித் யா யா ந வித்தியத்தை சா அவித்யா சாவித்யா விசாரத்துக்கு பிறகு எது இருக்காதோ அதுக்கு பேர் அவித்யின்னு பேர் விசாரம் பண்ணாத வரைக்கும் எது இருக்குமோ விசாரம் பண்ணினா எது அதற்கு பிறகு எது இருக்காதோ அதுக்கு பேர் அவித்யின்னு பேர் நம்முடைய அறியாமை எது வரைக்கும் இருக்கும் நம்ம அறியாமையை பற்றி அறியாத வரைக்கும் அறியாமை இருக்கும் நம்முடைய அறியாமையை பற்றி அறியாத வரைக்கும் அறியாமை இருக்கும் அறியாமை அறிஞ்ச பிறகு அறியாமை இருக்காது சந்தேகம் இருக்கோ அறியாமை அறிஞ்ச பிறகும் அறியாமையினுடைய வாசனை தொடரலாம் ஆனாலும் அறியாமை அறிஞ்ச பிறகு அறியாமை அறியாமை என்று அறியப்படும் அதனால் அது போயிடும் அனிர்வாட்சியா அதை விளக்கி சொல்ல முடியாது எல்லாம் விவேக சூடாமணியில் விரிவாக இது பற்றி அவ்வியநாம்னி பரமேசக்தி அநாதிய வித்யா திரிகுணாத்மிகா பரா காரியா நுமேயா சுதி யைவ மாயா யயா சர்வமிதம் ஜெகத் பிரசூயத்தே அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கு இதை வந்து அனுமானம் பண்ணித்தான் இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னதுன்னு அனுமானம் பண்ணணுமே தவிர அதோட ஸ்வரூபத்தை ஏன் வந்ததுன்னு ரொம்ப கேட்டுண்டே இருந்தா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுங்கிறத ஆன்சர் அதனால் அதை நீக்கணும் அநாத்தியவித்யா நிர்வாட்சியா காரணோபாதி ருச்சியதே காரணசரீரம் என்று இது சொல்லப்படுகிறது அப்போ மூணு சரீரம் பார்த்துருக்கோம் இப்போ ரெண்டாவது லைன் என்ன சொல்கிறது பாருங்கள் இந்த மூணுக்கு உபாதிக்கு வேறாக ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறது உபாதி திருதயாது அன் அந்யம் ஆத்மானம் அவதார ஏத் என்னுடைய அறியாமையை நான் அறிகிறேன் என்னுடைய சூட்ச சரீரத்தை நான் அறிகிறேன் என்னுடைய ஸ்தூல சரீரத்தை அறிகிறேன் ஸ்தூல சரீரங்கள் வாயிலாக உலகை அறிகிறேன் என்னுடைய வஸ்திரத்தை அறிகிறேன் எதை அறிகிறேனோ அறியப்படு பொருள் அறிபவன் ஆக முடியாது என்கின்ற நியாயப்படி உடல் ஸ்தூல சரீரம் என்னால் அறியப்படுவதால் ஸ்தூல சரீரம் நான் அல்ல சூக்மசரீரம் என்னால் அறியப்படுவதால் சூக்மசரீரம் நான் அல்ல காரணசரீரம் என்னால் அறியப்படுவதால் காரணசரீரம் நான் அல்ல அதனால் அடுத்த லைன் என்ன சொல்கிறார் உபாதித் திருதயாது அந்நியம் இந்த மூன்று உபாதிகளுக்கு வேறாக உபாதித் திரிதயாத் அந்யம் ஆத்மானம் ஆத்மாவை அவதார ஏத் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று உபாதிகளுக்கும் வேறாக ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும்னா என்ன அர்த்தம் இந்த மூன்று உபாதிகளுக்கும் வேறாக தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் நான் அஜானியும் அல்ல நான் எனது பார்ப்பவனுமல்ல நான் கேட்பவனுமல்ல நான் முகர்பவனும் அல்ல நான் சுவைப்பவனும் அல்ல நான் தொட்டுணர்பவனும் அல்ல நான் பேசுபவனும் அல்ல நான் கை கால்களை அசைப்பவனும் அல்ல நான் மலஜம் முதலானவடைகளை கழிப்பவனும் அல்ல குழந்தைகளை உண்டு பண்ணுபவனும் அல்ல நான் பிராணனும் அல்ல நான் சிந்திப்பவனும் அல்ல நான் அகங்காரமும் அல்ல நான் உறுதியான எண்ணம் உடையவனும் அல்ல புத்தி தானே புத்தி தானே நிச்சயாத்மிகா புத்தி உறுதியான எண்ணம் உடையவனும் அல்ல நான் சஞ்சலமானவனும் அல்ல அமைதியானவனும் அல்ல என்னதான் சர்வசாட்சி அகம் அவ்வளவுதான் ஆதிசங்கரர் கர்மகாண்டத்தில் பக்குவமடைந்த ஜீவர்களுக்கு ஜீவர்கள் பிரம்மம் என்று அறிந்து கொள்வதன் மூலம் முக்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த ஆத்மபோத கிரந்தத்தை இயற்றியிருக்கிறார் மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவனுக்கு இந்த கிரந்தம் இயற்றப்பட்டிருக்கிறது மோக்ஷங்கிறது ஜானத்தினால்தான் ஏற்படும் அதை முதல்ல சொன்னார் கர்மாவனால அஜானம் போகாது மோக்ஷம் என்பது ஞானத்தினால தான் சித்திக்கும் ஜீவனை பிரம்மமாக புரிஞ்சுகின்றா தான் இந்த ஜீவனுக்கு மோக்ஷம் ஜீவனை பிரம்மமாக புரிஞ்சிக்காத வரைக்கும் ஜீவனுக்கு முக்தி கிடையாது பிரம்மனை பூஜை பண்ணுறதுனால ஜீவனுக்கு முக்தி கிடையாது ஜீவன் பிரம்மனை பூஜை பண்ணுறதுனால ஜீவனுக்கு பக்குவம் உண்டாகும் பிரம்மனை பூஜை பண்ணுறதுனால ஜீவனுக்கு என்ன ஞானம் பெறுவதற்கான எல்லா தகுதியும் உண்டாகும் சொல்லப்போனால் பிரம்மனை பூஜை பண்ணினா அவருடைய அனுகிரகத்தினால ஜீவன் தன்னை பிரம்மமாக புரிந்து கொள்வான் கொள்ளணும் அப்படி புரிந்து கொள்ளலேன்னு சொன்னால் இல்லை இல்லை நான் என்றைக்கும் தாசனாக இருக்கேன்னு சொன்னால் என்றைக்குமே ஜென்மா எடுத்துகிண்டே இருக்கணும் ஜென்மா எடுத்து எடுத்து பிரம்மனை பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும் ஜென்மா எடுத்து எடுத்து பிரம்மனை பூஜை பண்ணுறது எங்களுக்கு ஆனந்தம் சில பேர் சொல்லலாம் பண்ணுங்கோ இல்லை நாங்கள் பிரம்மனாக புரிஞ்சுட்டு ஜென்மாவே இல்லாத நிலையை அடைய விரும்புகிறோம் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த ஜானோபதேசம் செய்யப்படுது ஆக இதில் ஞானத்தினால்தான் மோட்சம்னு சொன்ன ஆச்சாரியர் இந்த பிரபஞ்சமெல்லாம் வாழ்க்கையெல்லாம் ஒரே அத்தியாசமயம் அப்படின்னு சொல்கிறார் அறியாமையின் விளைவு பல்வேறு வகையான கற்பனைகள் பல்வேறு வகையான கற்பனைகளின் விளைவு பல்வேறு வகையான இன்பத் துன்பங்கள் பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிற இன்பத் துன்பங்கள் இன்பம் துன்பம்ங்கிறது சாமான்யந்தான் ஆனால் ஒரு ஒருத்தருக்கும் இன்பத்துக்கு காரணம் வேறையாக இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் துன்பத்துக்கு காரணம் வேறையாக இருக்குது குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டு கிடைக்காத துன்பத்துக்கு காரணமாக இருக்கலாம் அதே இது ஒரு பெரியவனுக்கு பதவி கிடைக்காமல் துக்கத்துக்கு காரணமாக இருக்கலாம் சாக்லேட்டு கிடைக்காத துக்கமும் பதவி கிடைக்காத துக்கமும் ஒன்றா வேறையா துக்கம் ஒன்றேன்னா சாக்லேட்டு கிடைக்கலங்கிற துக்கமும் ஒரு பாட்டு இருக்குது அதாவது பாட்டு விவேக சிந்தாமணி அது ஒரு புஸ்தகத்தில் இருக்குது அதாவது காலுக்கு செருப்பு இல்லைங்கிறவனுக்கும் கூழுக்கு உப்பு இல்லைங்கிறவனுக்கும் படுக்கைக்கு ரெண்டு பக்கம் தலஹாணி இல்லைங்கிறவனுக்கும் வசனம் ஒன்றேன்னா வசனம் ஒன்றே ஒருத்தன் வந்து வெறுங்காலில் நடந்து போகிறவனுக்கு செருப்பு இல்லையேன்னு துக்கம் செருப்பெல்லாம் இருக்குது கூழு இருக்குது கூழுக்கு உப்பு இல்லையேன்னு துக்கம் அப்புறம் படுக்கை இருக்குது படுக்கைக்கு ரெண்டு பக்கம் தலகாணி இல்லையேன்னு துக்கம் ஆக வசனம் ஒன்றே ஆக துக்கத்துக்கு காரணம் வேறையாக இருக்கலாம் ஆனால் துக்கம்ங்கிறது எப்பவும் இருக்குது அதே மாதிரி சுகத்துக்கு காரணம் சின்ன வயசில் ஏதாவது பொருளை அடையிறதுனால சுகமாக இருக்கலாம் வயசான காலத்தில் வேறு ஏதாவது பொருளை அடையிறதுனால சுகமாக இருக்கலாம் ஆக எப்போ பார்த்தாலும் மனுஷன் விரும்புகிறது என்னது துக்கத்தை நீக்கிறதுக்கும் சுகத்தை உணர்கிறதுக்கும் தான் பிரயத்தனம் பண்ணுறோம் ஆகனால் இந்த துக்கத்தை நீக்கிறதுக்கு பண்ணுற பிரயத்தனமும் சுகத்தை அடையறத்துக்கு பண்ணுற பிரயத்தனமும் பிரயோஜனம் இல்லாதது பிரயோஜனம் இல்லாததுன்னா என்ன இந்த உலகத்தில் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு நாளும் இதில் ஜெயிக்கவே முடியாது நாம் வந்து மேலே போக போக இன்னும் சுகம் சுகம் நினச்சிகிட்டு இருப்போம் எத்தனை சுகம் வந்தாலும் சுகம் திருப்தியாக தரப்போகிறது இல்லை அதனால் வந்து ஐ ஆஷாஹி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம் ஆசையல்லவோ துக்கம் ஆசையற்ற தன்மையே இன்பம்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறது ஆஷாகி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம் ஆக இதுக்கு ஆச்சாரியர் என்ன பண்ணுறாருனா இதெல்லாம் அத்தியாசம் சம்சாரஸ்வப்ன துல்யோகி அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த வாழ்க்கையில் ஆத்மா பேரில் எல்லாத்தையும் கற்பனை பண்ணி வச்சுருக்கான் ஆத்மா நித்தியசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்தமா இருக்கு. அது தெரியாமல் கற்பனையவே உண்மையு நம்பி உண்மையை அறியாதவனாக இருக்கிறான் இதுலேயும் பஞ்சதின் இதே டாபிக் தான் வந்திருக்கு இங்கேயும் இதே தான் விஷயம் இப்போ அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம் ஆக அதாவது ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவில் எப்படி அத்தியாசங்கள் ஏற்படுகின்றனங்கிறது வர்ணிக்கப்பட்டிருக்கு கற்பனைகள் எப்படி ஏற்படுகின்றன அப்படிங்கிறது வர்ணிக்கப்பட்டிருக்கு அதனுடைய வர்ணனை பதினாலாவது ஸ்லோகம் வரைக்கும் தொடருகிறது இப்போ கடைசியாக பார்த்தது இந்த ஸ்தூல சரீரத்துக்கு காரணம் என்ன இந்த ஸ்தூல ஷரீரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன சூக்மசரீரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன காரண சரீரத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு பார்த்துருக்கோம் கடைசியா ஸ்தூல சரீரத்தினுடைய ஸ்வரூபம் பஞ்ச மகாபூதங்களால் ஆனது மெட்டீரியல் காசு என்னது பஞ்சீகர்த்த பஞ்ச மகாபூதம் அப்புறம் விசேஷமான காரணம் என்ன கர்மா இந்த சரீரத்துக்கு காரணம் பஞ்ச மகாபூதங்கள் சாமானிய காரணம் கர்மா விசேஷ காரணம் ஒரு ஒருத்தர் சரீரமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கர்மா காரணம் அப்புறம் இந்த சரீரம் எதுக்கு இருக்குன்னா இந்த ஜீவன் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஸ்தலமாக இருக்கிறது இருப்பிடமாக இருக்கிறது ஆக பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் ஷரீரம் கர்ம சுகதுக்கான போகாயத்தன ஷரீரம் ஷரீரத்துக்கு இத்தனை விசேஷனம் இந்த சரீரம் கிராசர் பாடின்னு இங்கிலீஷில் சொல்லுகிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு ஸ்தூல ஷரீரம்னு பேர் தமிழில் இதுக்கு பரு உடல்னு பேர் பரு உடல்னு பேர் இன்னொருத்தரால பார்க்கப்படுறது அப்புறம் இந்த உடம்புக்குள்ள ஒரு சரீரம் இருக்குது சூக்ம சரீரம் அது பஞ்சபிராண மனோபுத்தி தசேந்திரிய சமன்விதம் அஞ்சு பிராணன் மனசு புத்தி பத்து இந்திரியங்கள் கூடினது எல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்துட்டோம் இது பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களால் உண்டானது இதில் கர்மா போடலை இங்கேயும் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் சூக்ஷ்ம சரீரம் மாதிரி ஒருத்தர் சூக்ஷ்ம சரீரம் இல்லாதனால சாமானிய காரணம் அபஞ்சீகிருத்த பஞ்சபூதம் விசேஷ காரணம் கேட்டால் அங்கேயும் கர்மாதான் ஒருத்தர் உடம்பு மாதிரி இன்னொருத்தர் உடம்பு இல்லை ஒருத்தர் மனசு மாதிரி இன்னொருத்தர் மனசு இல்லை இதுக்கெல்லாம் காரணம் பஞ்சபூதங்களும் கர்மாவும் காரணம் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய கலவைகள் ஏற்பட்டு இது உண்டாகிறது சரி இதுக்கெல்லாம் காரண சரீரம் என்னது காரணசரீரத்தை தான் அ அறியாமை அக்ஞானம்னு போட்டிருக்கோம் அநாதி எப்பிருந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது பஞ்சதசீலையும் இதே ஸ்லோகத்தில் நிற்கிறோம் நாம் மூலாவித்யே தி கம்யத்தே அப்படிங்கிற ஸ்லோகத்தோடு நிறுத்திருக்கோம் நம்ம பஞ்சதசீல அநாதி அனாதின்னா தொடக்கம் தெரியாது எப்ப இருந்து இருக்குதுன்னு தெரியாது அவித்தியா அக்ஞானம் அனிர்வாட்சியாக இதை விளக்கி சொல்லவே முடியாது இது விளக்கி சொல்ல முடியாது அர்த்தம் விசாரம் பண்ணினா இல்லாமல் போகிறது விசாரம் பண்ணாத வரைக்கும் இருக்கிறதாக இருக்கிறது சென்ற வகுப்புலேயே இதை நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு இது என்னென்னா பிரளயத்தில் இது ஒடுங்கும் அடுத்த சிருஷ்டியில் திரும்ப வந்துடும் ஆனால் ஒருத்தன் ஞானம் பெற்று விதேக முக்தி அடையாத வரைக்கும் காரணீரம் அழியாது ஆக காரணோபாதி ருச்சியதே மோக்ஷம் வேணும்னா சரீரம் இருக்கக்கூடாது அது ஒரு தேரி சரீரம் இல்லை ஸ்தூல சரீரம் இருக்கக்கூடாது ஸ்தூல சரீரம் இல்லாமல் இருக்கணும்னா சூஷ்மசரீரம் இருக்கக்கூடாது சூக்மசரீரம் இல்லாமல் இருக்கணும்னா காரணசரீரம் இருக்கக்கூடாது காரணசரீரம் அழிஞ்சால் தான் சூக்மசரீரம் அழியும் சூக்மசரீரம் அழிஞ்சால் தான் ஸ்தூல சரீரம் அழியும் ஸ்தூல சரீரம் அழிஞ்சாதான் உலகத்தோடு நமக்குள்ள சம்பந்தம் அழியும் உலகத்தோடு நமக்குள்ள சம்பந்தம் அழிஞ்சாத்தான் சுகதுக்கத்தை விட முடியும் சுகதுக்கத்தை விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும் சொல்லப்போனால் துக்கத்திலேருந்து விடுபட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் துக்க நிவர்த்தியை பரிபூர்ண துக்க நிவர்த்தியை பெற்று மோட்சத்தை அடைய முடியும் இதை வந்து ஸ்தூலமாக அடையணும்னு நினைக்கிற மதம் துவைத்த மதம் காரணசரீரை தழித்து ஈஸ்வரனோட கலக்கணும்னு ஆனால் அத்வைத்த மதம் என்ன சொல்கிறது இதெல்லாம் உண்மையே கிடையாது இந்த உலகமோ ஸ்தூல சரீரமோ சூட்ச்மசரீரமோ காரணசரீரமோ வாஸ்தவம் கிடையாது மாயா கல்பித்தம்னு தெரிஞ்சுட்டாலே இப்போவே முக்தி மாயா கல்பித்தம்னு புரிஞ்சுண்டு அது விவகாரத்தை அப்படியே பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுதான் என்னது இந்த பாதித்த விவகார ஞானத்தினால் பாதிக்கப்பட்ட விவகாரத்தை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது ஆனால் அந்த விவகாரம் உண்மையல்லங்கிற ஞானத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அத்வைத சித்தாந்த உபதேசம் அப்போ கடைசியாக என்ன பார்த்தோம் உபாதி திருத்தயா தன்யம் இந்த உபாதி மூன்றுக்கும் வேறாக ஆத்மானம் அவதாரையே இந்த அத்தியாசங்களையெல்லாம் நீக்கி எந்த அத்தியாசம் இந்த பிரபஞ்சா சத்தியா ஸ்தூல சரீரம் சத்தியம் நான் பார்த்துன் இந்த பிரபஞ்சம் பரமசத்தியம் அப்படிங்கிற எண்ணத்தை நீக்கி இந்த பார்த்துன்ருக்கேங்கிறதும் உண்மை இல்லைங்கிற எண்ணத்தை நீக்கி உண்மைங்கிற எண்ணத்தையும் நீக்கி பார்த்துட்டுருக்கேங்கிறதும் உண்மைங்கிற எண்ணத்தையும் நீக்கி சிந்திக்கிறேங்கிற எண்ணத்தையும் நீக்கி ஆக நான் சுத்த சர்வ சாட்சி எனது அசங்க நிர்விகார ஆத்மா அஸ்மி எனக்கு இந்த லௌகிக்க சுகமோ லௌகிக துக்கமோ எனக்கு கிடையவே அசங்க சைத்தன்யோகம் நெர்விகார சைத்தன்யோகம் உபாதி திருத்தயாத்து அந்யம் இந்த மூன்று உபாதிகளுக்கும் வேறாக அந்நியம் அந்நியமான ஆத்மாவாகத் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் அஜானியும் அல்ல நான் சூக்மசரீரமும் அல்ல நான் ஸ்தூல சரீரமும் அல்ல அப்படின்னா என்ன இருக்க போகிறது பின்னால் இது திரும்ப வரப்போகிறது விளக்கி சொல்ல போகிறார் ஆத்மானம் அவதார ஏத் சுலபமாக சொல்லிவிட்டேள் சொல்கிறது ரொம்ப சுலபமாக தான் இருக்குது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஆக ரொம்ப சுலபமாக பேசிட்டேள் ஆனால் இது சாத்தியமாக நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னா அதுக்கு வேலை பண்ணணும்ப்பா திரும்ப திரும்ப நிறைய இதை யோசிச்சுட்டே இருக்கணும் அதாவது எண்ணங்களோடையும் தன்னை இணைச்சிக்கப்படாது தாட்ஸோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணவே விடாது தாட்ஸோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணப்படாதுங்கிற தாட்டோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் எண்ணங்களோட தன்னை இணைச்சிக்க கூடாதுங்கிற எண்ணத்தோடு தன்னை இணைச்சிக்கணும் அவ்வளோதான் இணைச்சிக்கணும்னா என்ன அதுவும் வியாபாரிக்கமாக தான் நீங்கள் நினைச்சுண்டாலும் நினைக்காட்டாலும் இணைச்சிக்கின்றாலும் இணைக்காட்டாலும் இணைச்சிக்கிறதுங்கிறதே ஒரு மாயை அது அறியாமையினால அப்படி சொல்லிக்கிறோம் எண்ணங்களோடு இணைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு நான் சொன்னால் கூட ஏன் எண்ணங்களோடு இணைத்து கொள்ள வேண்டாம் என்கிறீர்கள்னா எண்ணங்கள் உண்மையல்ல உண்மையல்லாததோடு உங்களை ஏன் இணைத்து கொள்ளுகிறீர்கள் ஆக எண்ணங்களுக்கு வேறாக உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் எண்ணங்களுக்கு வேறாக உணர்ந்து கொள்வதும் ஒரு எண்ணம் தானேன்னா அந்த எண்ணத்திற்கும் முக்கியத்துவம் தராதீர்கள் அப்போ என்ன பண்ணுறதுன்னா வாயை மூடுங்கள் எண்ணத்தை மு எதையும் நினைக்க நினைப்பே நினைப்பே உண்மை இல்லைன்னா நீங்கள் என்ன உண்மைய பாவம் பாவம் என்ன மகா புண்ணியது எண்ணங்களே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டால் எந்த எண்ணம் எவ்வளோ உயர்ந்த எண்ணமாக இருந்தாலும் சரி அகம்பிரம்மாஷ்மி எண்ணமும் உண்மை இல்லைங்கிறோம் பிரம்மந்தான் உண்மை அகம்பிரம்மாஸ்மிங்கிற எண்ணம் கூட உண்மை கிடையாது அகம்பிரம்மாஸ்மி தாட்டு கூட சத்தியம் கிடையாது ஆனால் அந்த தாட்டுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கோ அது மாத்திரம்தான் உண்மை அப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸைஸ் சொல்லித்தரல பயிற்சின்னா சொல்லித்தரேங்கிறார் அவர் ஸ்லோகத்தில் ஏன்னால் இன்னும் அறுபத்தெட்டு ஸ்லோகம் இருக்குது இப்போ தான் ஸ்லோகம் முடிச்சிருக்கோம் அப்போ இன்னும் பாடம் நடக்கணுமே படிப்போம்